அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மறுள் நீங்கி மாசரு காட்சி அவர்க்கு மருள் நீக்கம் இருள் நீக்கம் மாசரு காட்சி இன்பம் பயத்தல் இதை பற்றி நாம நன்றாகவே விரிவாகவே அறிந்து கொண்டிருக்கிறோம் மறுள் நீக்கம் மோக மோகத்துக்கு காரணமான அக்ஞானம் நாசமாகிறது அதுமாதிரி சம்யக் தரிசனம் இந்த மாசரு காட்சிங்கிறது சமஸ்கிருதத்தில் சம்மக் தரிசனம்னு பேர் அதாவது ஒன்றை சரியாக புரிஞ்சுக்கிறது அதனால் அந்த அறிவில் ஒரு கிளாரிட்டி வந்தால் அதில் ஒரு ஆனந்தம் இருக்குது தெளிவு வாழ்க்கையில் அறிவில் தெளிவு ஏற்பட ஏற்பட இன்பம் கூடும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அதை தான் சொல்கிறார் அறிவிலே தெளிவு மதிதன்னை மிக தெளிவு செய்தல் தெளிவுறவே அறிந்திடுதல் இப்படி அடிக்கடி இந்த தெளிந்த ஒரு பார்வ வாழ்க்கையை பற்றி இருக்குமானால் அது ஒரு பெரிய ஆனந்தம் உள்ளுக்குள்ளேயே இருக்கும் எந்த பணம் காசுனாலே அது கொடுக்க முடியாது ஆக வெளியில் புலனின்பொருட்களை பார்க்கறதுனால ஏற்படுற ஆனந்தம் அறிவுனாலே ஏற்படுற இன்பத்தை பார்க்கிறபோது மிக தாழ்ந்தது ஆகவே அதுவும் வாழ்க்கையை பற்றிய தெளிவான உண்மையை உணரும் பொழுது ஏற்படுகிற இன்பத்திற்கு எல்லையே சொல்ல முடியாது அதுத்தான் பேரின்பங்கிறோம் புலன்கள் வாயிலாக அதாவது பொறிகள் வாயிலாக புலன்களை நுகர்ந்து அனுபவிக்கிற இன்பம் சிறு இன்பம் என்றும் அறிவுனால இந்த மருள் நீங்கி மாசறு காட்சியை பெற்று இருள் நீங்கி மாசறு காட்சியை பெற்று மருள் நீக்கம் இருள் நீக்கம் மாசறு காட்சியை பெற்று அனுபவிக்கிற இன்பம் துன்பம் கலவாத பேரின்பம் இதைத்தான் சாஸ்திரம் மோட்சம் என்று சொல்லுகிறது ஆக மருள் நீங்கிறதுனால இருள் நீங்குகிறது இருள் நீங்கிறதுனால மாசறு காட்சி கிடைக்கிறது மாசறு காட்சியினால ஆனந்தம் கிடைக்கிறது இல்லை மருள் நீங்கிறதுனால மாசரு காட்சியினால துன்பம் நீங்குகிறது இருளுக்கு ரெண்டு அர்த்தம் எடுத்துட்டு இருக்கோம் அறியாமைன்னு ஒரு பொருள் அறியாமையின் விளைவாகிய துன்பம் என்று இரண்டு பொருள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆக அறியாமை நீக்கம் அதனால துன்பமும் நீங்குகிறது அது மாத்திரமில்லை இன்பம் பயக்கும்னு சொன்னார் நிச்சயமா இன்பம் எப்பவும் இருக்கும் சீவக சிந்தாமணிங்கிற ஒரு நூலில் இப்படி அழகா பாடல் பாடி இருக்கிறது மெய்வகை தெரிதல் ஞானம் விளங்கிய பொருள்கள் தம்மை பொய்வகை இன்றி தேரல் காட்சி ஐம்பொறியும் வாட்டி உய்வகை உயிரை தேயாது ஒழுகுதல் ஒழுக்கம் மூன்றும் இவ்வகை நிறைந்த பொழுதே இருவினை கழியும் என்றான் அதாவது உண்மையை புரிஞ்சிக்கிறது தான் ஞானம் ஆக அந்த உண்மையை புரிஞ்சின்றபடி பொருள்களில் இருக்கிற பொய்த்தன்மையை நீக்கி மெய்தன்மையை பார்க்கறதுதான் காட்சி அப்புறம் அறிதல் பார்த்தல் அதாவது அறிவை பெறுவதன் மூலம் நம்முடைய பார்வை இந்த உலகத்தை பார்க்குற பார்வையை ஆட்டிடியூடு மாறுகிறது த நாலெட்ஜு ஆட்டிடியூடு நாலெட்ஜை பொறுத்து தான் ஆட்டிடியூடு இருக்கும் ஆக இந்த ஆங்கிலத்தில் நாலெட்ஜு ஆட்டிடியூடுன்னு சொல்கிற மாதிரி தெளிந்த அறிவுனால் ஏற்படுற சரியான பாவனை அதைத்தான் இங்கே காட்சிங்கிறது ஆக புலன்களையெல்லாம் அடக்கிறது ஐம்பொறியும் வாட்டி உய்வகை உயிரை தேயாது ஒழுகுதல் ஒழுக்கம் இந்த உடம்புக்குள்ள உயிரை காப்பாற்றணும் அதே சமயம் புல இன்பங்களையெல்லாம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கணும் அதுக்கு பேர் தான் ஒழுக்கம்னு பேர் இப்படி மூணு ஒழுங்காக வச்சுருந்தோமானால் அதாவது ஒழுக்கமாக இருந்து பொய்ப்பொருளில் மயங்காமல் மெய்ப்பொருளை உணர்ந்தோமானால் நம்முடைய புண்ணிய பாபங்கள் இரண்டையும் கடந்து அதாவது இன்பத் துன்பங்களை கடந்து இங்கேயே இப்பொழுதே பேரின்பத்தை உணரலாம் என்பது தான் அதனுடைய பொருள் காட்சியவர் அப்படிங்கிறது தெளிந்த தத்துவ ஞானிகள் அந்த உள்ளக்குள்ளே இருக்கிற கண்ணாகல அதாவது கண்ணுடையர் என்பவர் கற்றோர் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார் வள்ளுவர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் ஆகவே அகக்கண்ணை கொண்டு வரணும் முகத்திரண்டு புண்ணுன்னுட்டர் அதாவது அறிவு கண்ணு இல்லைன்னா இந்த புறக்கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் தப்பாவே தெரியும் அறிவு கண் கொண்டு தான் எல்லாத்தையும் பார்க்கணும் முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம்னர் திருமூலர் ஆகவே இந்த கருத்துக்களை உணர்ந்து இந்த குரட்பாவை புரிந்து இந்த அளவிலே இந்த குரட்பாவை நிறைவு செய்கிறேன் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்